வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ வசிஷ்டருடைய குலத்தில் பிறந்தவரான வேதவியாசர் மகாபாரதம் என்னும் அமுதத்தை நமக்கு கொடுத்தார் அமுதம் உயிரை காக்கக்கூடியது அமுதம் விஷத்தையே தொலைக்கக்கூடியது நமக்கு சம்சாரம் என்னும் பெரும் விஷம் மூடிக்கொண்டிருக்கிறது அதை தவிர்த்து உயர்ந்த கட்டியை நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் மகாபாரதம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகங்களுக்குள்ளே சில முக்கியமான பகுதிகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் விதுரநீதி விதன் திருத்தராட்டனுக்கு செய்த உபதேசங்கள் அதில் ஆறாக ஆறு ஆறு ஆறு எந்தெந்த ஆற பிடிச்சுக்கணும் எந்தெந்த ஆற உத்துடனும் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கார் இப்ப நாம் பார்க்கக்கூடியது பற்ற வேண்டி ஆறு என கடந்த ரெண்டு நாட்களாக எதத ஓட்ட ஓடம் ஒழுகலோட அப்படின்னு பார்க்கணும் இப்ப சொல்றது அப்படி அல்ல நல்ல கப்பலை தேடி போவோம் இந்த ஆறு நற்பண்புகளையும் விடுவது கூடாது அவசியம் கை கொள்ள வேண்டும் மனிதன் இந்த ஆறு குணங்களை எப்போதும் கைவிட்டு விடுவது கூடாது எவை எனில் சத்தியம் தானம் அனாலசியம் அனசூயா இப்ப அவர் உபதேசிக்கிறத சில சமயம் பார்க்கும் போது சிலதை அன்பைய முகத்துல சொல்லுவார் சிலத்தை வத்திரேக முகத்துல சொல்லுவார் இப்படி சொல்லுவோம் உண்மை பேசு பொய் பேசாதே ரெண்டு ஜோகமும் இல்லையா உண்மை பேசுன்னு சொல்லிட்டா போறாதா பொய் பேசாதேன்னு வேற சொல்ல வேண்டுமா அப்ப ஒரு பாசிட்டிவா ஒன்னு சொன்னார் நெகட்டிவா ஒன்னு சொன்னார் டூன்னு ஒன்னு சொன்னார் தோன்ஸ்னு ஒன்னு சொன்னார் இந்த ரெண்டும் தேவையான நம்ம பேச்சு வழக்கிலேயே இந்த ரெண்டு சேர்த்தையே தான் வரும் நீங்க மட்டும் வாங்க வேற யாரையும் கொண்டு வர வேண்டாம் நீங்க மட்டும் வாங்கு சொன்னாலே வேற யாரும் வர வேண்டாம் அர்த்தம் ஆனா அதோட சேர்த்து வேற யாரும் வர வேண்டாம்னு சொல்லுக்கிற மொழியோ அது வலியுறுத்தி சொல்லு சேரும் ஏன்னா நீங்க மட்டும் வாங்கினால் ஒரு ஒத்த ரெண்டு பேர் அலைச்சின்னு வரலாம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆனா வேற யாரும் வேண்டாம்னு சொன்னால்தான் கண்டிப்பா இன்னொத்த கிடையாது அப்படிங்கிறது தேரும் அதனால பாசிட்டிவாகவும் சொல்லணும் அதே சமயத்தில் டோன்ட் எதை செய்யக்கூடாதோ அப்பயும் சொல்ல வேண்டும் அநேகமா எதை செய்யிருக்காளோ அதற்கு நேர் ஆப்போசிட் வேர்டு தான் உண்மைங்கு சொல்ல வேண்டும் அப்ப உண்மை பேசு பொய் பேசாதே இது ஒரு அப்ரோச் சொல்லியும் இது ஒரு கோணத்தில் சொல்றாரு உண்மை பேசணும் பேசணும் போய் எப்போதும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் மாற்றின்னு கூறுகிறார்கள் அதே போல இப்ப நாம பார்த்தது கீழே ஆறாரா எதை உட்டுடனும் உட்டுடனும் சொன்னாரோ அதுக்கு நேர் எதிர சொல்லி பற்ற வேணும் என்று இப்போது கூறுகிறார் அது சத்து சில இடங்களில் மாறுபட்டிருக்கும் ஆனா பொதுவான கருத்து இதுதான் முதல்ல சத்தியம் தானம் அனாலசியம் அனசூயா கமா திருத்திகி சத்தியம் உண்மை உரைத்தல் உலகத்திலே மிகச்சிறந்த சின்ன வயசுலேருந்து நம்ம போய் ஸ்கூல்ல சேர்ந்ததுலேயும் சொல்லிக் கொடுத்தது என் குழந்தண்டியிலே எங்க அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தது உண்மை பேசு உண்மை பேசு குழந்தையா இருக்கிறச்சே சில பேர் சின்ன சின்ன பொய்கள் சொல்லுவோம் அது ரசிக்கும் யாரா இருந்தாலும் இப்போ ஒரு மைசூர் பா கேட்கறோம் கிருஷ்ண ஜெயந்தி வந்தது சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தை எனக்கு இப்போ எனக்கு தின்பண்டம் குடு இனிப்பு குடுன்னு கேட்கறது உன்னை கொடுத்தோம் கொடுத்துட்டு அம்மா அண்ணன் பக்கம் நகந்தான் அதுக்குன்னு சாப்பிட்டுச்சு சாப்பிட்டா கையில கொஞ்சம் இங்கே ஒட்டிந்துருக்குது இருந்தாலும் இன்னொன்னு சாப்பிடணும்னு ஆசை அதுக்கு அக்கா வரா இல்லை அட்டை வரான்னு வச்சுக்கோ எனக்கு மைசூர் பாவ குடு அப்படின்னு திரும்ப அந்த குழந்தை கேட்கறது உடனே வந்து ஏன் நீ சாப்பிடவே இல்லையா நீ கார்த்தால என்ன ஐயே யாரும் கொடுக்கவே இல்லையே நீ யானை கூட அப்படின்னு கேட்கும் சரி இன்னொரு மைசூர் பாவ குடுக்குறா குடுக்கறதுக்கு கையேந்ததுக்கு போறச்சே தான் ரெண்டு தூள் ஒட்டின் இருக்கு தெரியுது என்ன எப்படி எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு கேட்டேன் அது கூட சொல்லாது ஆனா அந்த குழந்தை சொன்ன பொய் நன்னா தான் இருக்கும் அந்த பொய் குழந்தை சொல்லச்சே நல்லா இருக்குமே தவிர அது வயசான பிற்பாடு சொல்லக்கூடாது கண்ணனு சிறு பிராயத்தை திருடினான் பொய் கூறினான் எல்லாருக்கும் இனிச்சது ஆனா வயசான திற்பாடு அதே ஊர் துவாரகையில் செமந்தக மணி ஒண்ணு காணாப்படுச்சு சத்ராஜித்து ஒருத்தர் அவர் ஒரு செமந்தக மணி வச்சிருந்தார் அந்த மணியை ஆராதித்தோம் பூசித்தோம்னா சோலா தோலாவா தங்கம் குடுக்குமா அந்த மணிய தாங்கும் அது உடனே எல்லாரும் கண்ணன் தான் திருடன் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் திருடி போன்னு விட்டார் கண்ணனுக்கு ரொம்ப வெக்கமாவும் வருத்தமும் போச்சு அது சின்ன வயசுல குழந்தைங்கிறதுக்காக திருட போய் கொடுச்சோம்னா அதுக்கே வயசான திர்பாடுமா என்னைய வந்து பிடிச்சிட்டு இழுப்ப நான் எங்க திருடினா லேலே முண்டானாள் நீ தான் சத்ராஜி கிட்டே ஒரு தர போட்டு பாக்கறேன்னு கேட்டு சத்ராஜி தரமாட்டேன்னு மறுத்தான் அதனால கோபத்துல நீ தான் திருடிட்டே அப்புறம் கண்ணன் தான் திருடனில் நிரூபிப்பதற்காக காட்டுக்கு சென்று அந்த செமந்தக்கமணியை தேடி கண்டுபிடிச்சுன்னு கொடுத்து இத நான் எடுத்துன்னு போல பார் உன் தம்பி போட்டுன்னு போயிட்டு சிங்கத்தால் அடிபட்டு இறந்து போனான் அதை ஜாம்பவான் சூக்கின்னு போயிட்டார் ஜாம்பவானோட சண்டை இட்டு மீழ்த்து கொண்டு கொடுத்துருக்கேன் என்ன சத்ராஜித்த இடத்துல திரும்ப கொண்டு கொடுத்தார் அப்புறம் சத்ராஜி தம் பெண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்தார் என அழகான கதை பாகவத புராணத்துல வரக்கூடியது எதுக்கு சொல்ல வந்தேன் சின்ன வயசுல ஏதோ பொய் சொல்லியிருக்கோம் அப்ப கூட அது இன்னி சொடும் ஆனா வயசான பிற்பாடு பொய் கூறுவது கூடாது சத்தியம் மிக மிக முச்சன் சத்தியேன தீனான் தானேன ராதவாக அழகான வால்மீகி ராமான ஸ்லோகம் ராமன் உலகத்தையே சத்தியத்தாலே ஜெயித்து விடுவானா எங்கே கண்டோம் ஜடாயுங்கிற பறவைக்கு ராமன் முக்தி அளித்தார் கச்சலோகான் அனுத்தமான் கச்சலோகான் அனுத்தமான் யாராரெல்லாம் பக்தர்கள் போகிறார்களோ அந்த வைகுண்டத்தை உமக்கு நான் கொடுக்கிறேன் ராமன் கொடுத்தார் அதைப் ஒரு பெரிய விசாரணை என்னவெனில் ராமனோ மனிதன் திருமால் தான் மோக் கொடுத்த இயலும் அவர் இப்போது அவதரித்திருக்கிறார் மனிதப் பிறவி எடுத்திருக்கிறார் அப்ப எப்படி இந்த மனுஷ வேஷத்துக்கு தாண்டி ஒரு வேஷம் போட்டா வேஷத்துக்கு தந்தாமல் நடந்து வேண்டாமா ஒருத்தர் நிஜ வாழ்க்கையில் ராவணனாக இருந்து அவர் இப்ப ராமனா வேஷம் போன்றிருக்காருன்னு வச்சிருந்தோம் அவர் ராமனா தான் நடிக்கணும் ராவணனா இருக்க கூடாது இல்ல நிஜ வாழ்க்கையில ராமனா இருந்து இப்ப ராவணனா அவர் வேஷம் போட்டு திடீர்னு பழைய ராமன் தன் நிஜத்துல ராமனோ இல்லையே அது ஞாபகத்துக்கு வந்து இல்ல இல்ல சீத்தையை தூக்கிணுன்றதே தப்பு இந்த ராமா நீயே சீத்தையை வச்சுக்கோ அப்படின்னு திரும்பி கொண்டு போய் குடுக்குற மாதிரி நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்சுட்டா தள்ளரி தான் திட்டம் அப்ப எடுத்து இந்த வேஷத்தை ஒழுங்கா போட வேண்டாமா ராமனோ மனித உருவாருக்கு எப்படி அவர் மோட்சம் கொடுக்கிறார் என்கிற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு நம்ம பெரியோர்களே சமாதானம் சொல்லியிருக்கா இந்த ஸ்லோகம் தான் ஒன்னொன்னுனால ராமன் ஜெயித்து விடுகிறான் உலக அனைத்தையும் சத்தியத்தாலே ஜெயித்து வைத்திருக்கிறான் இந்த லோகத்தையும் அந்த லோகத்தையும் நல்ல பரம்பொருளாக இருந்து ஜெயிச்சு வச்சிருக்கிறது அல்ல மனிதனாக இருந்தாலும் மன் இரண்டாவது வார்த்தை பேசி அறியான் அந்த சத்தியத்தின் தவர் அந்த சத்தியத்தினுடைய சக்தி அந்த சக்தியாலேயே திருநாடான பரமபதத்தையும் ஜெயித்து வைத்திருக்கிறான் எப்ப தான் ஜெயிச்சிட்டாரோ அப்ப அந்த நாட்டைத்தருக்கு கொடுக்கிறதுல என்ன கடங்கல் அதனால தான் ஜட்டா அரசனுக்கு அத்தை கொடுத்தார் சீட்டையே காப்பாற்றுவதற்காக போரிட்டவர் அப்ப அங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சத்தியத்தினால் எவ்வளத்தையும் ஜெயிக்கலாம் சிறு வயசுல இருந்தே அதை நம்ம பழகிக்கணும் டெலிபோன் எடுத்தா நானே நான் இல்லே அப்படின்னு சொல்லிக்கிறதுல இருந்து சின்ன சின்ன பொய் தானே நானே போன் எடுத்துட்டு லேய் அவர் ஊர்லயே வெளியூர் போயிருக்காரு நாலு நாள் ஆகுமே அப்படின்னு என்ன பத்தியே சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோ இந்த சின்ன பொய் இதனால பிரயோஜனம் இல்லையே எடுத்தா இருக்கும் இல்லை பேசினா உண்டும் இல்ல இப்போ ஒருத்தர் கூப்பிடறா கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போக முடியல இன்னும் சுவாமி வராது வரல அன்னைக்கு எதுவும் நிர்பந்தமா படுத்தேன் வர முடியல மன்னிச்சு முடிஞ்சு போச்சு அதுக்குன்னு யாரோ போயிட்டா யாரோ இருந்தாலும் கடைக்கு விடக்கூடாது நம்ம நிறைய லீவ் லெட்டர் கொடுக்கறதுலேருந்து இன்னார் போயிட்டார் என்ன யார் போயிட்டார்னா எத்தனை தரம் அதே பாட்டி போகிறது எத்தனை தரம் அதே தாத்தாவை அனுசி வைக்கிறது அதனால ஒரு தரம் ரெண்டு தரம் ஏதோ சிறு வயசில் சொல்லலாமே தவிர வயதான பிற்பாடும் கூடாது சின்ன குழந்தையிலே சொல்லிக் கொடுக்கணும் அந்த பொய்யும் கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்போ சத்தியத்தை என்றும் விட்டுவிடுவது கூடாது சத்தியம் தானம் நம் ஆடு என்றதை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் தானத்துக்குன்னு புண்ணிய காலங்கள் உண்டு ஆடி மாச பிறப்பு தட்சிணாயன புண்ணிய காலம் தை மாச பிறப்பு உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் வந்தால் ஏதேனும் தானம் கொடுக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சசதி உடையவருக்கு கண்டிப்பா தானம் அது வஸ்திர தானமோ தீர்த்த தானமோ அன்னதானமோ சுவர்ண தானமோ ஏதோ தானம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் பெருமான் நந்தகோபாலாய் எழுந்திராய் அம்பரம் வஸ்திரம் உடுத்துக்கொள்ள உடை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறார் அப்ப அவரவர்களுக்கு உடை கொடுத்தல் நம்ம தீபாவளி பண்டிகை ஓஹோன்னு கொண்டாடுட்டோம் பத்தாயிரம் ரூபா குடும்பத்துக்கு போய் ஜவுளி வாங்கிட்டு வரதுக்கு கூட அவ்வளவு காசு ஆறு ஒரே மக்கள் கடலுக்குள்ள நீர் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு விடுவோம் அந்த கடலுக்குள்ளேயே வாசல்ல உட்காந்து திச்சை எடுத்து கொண்டு குழந்தைகள் ஒரு சாதா சொக்கா வாங்கி ஒரு நூறு ரூபாய் அறுநூறுவாய்க்கு ஒரு சொக்காவை பாவாடைய வாங்கி அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்து வந்துருவோமா அப்படி ஒன்றும் அப்ப ஏதோ தானங்கிறத நம்ம மறந்து அது இல்லாமல் அப்பப்ப அப்பப்ப அதுக்கு லட்சம் கொடுத்தா தான் தானங்கிறது அல்ல எப்போதா இருந்தாலும் ஷோறு தானம் கொடுக்கலாம் தீர்க்கன் தானம் கொடுக்கலாம் வஸ்திரம் தானம் கொடுக்கலாம் என்ன நம்ம இடத்துல இருக்கிறதோ அதை ஓரளவுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தானமும் புண்ணிய காலங்களில் செய்யப்பட்டால் புண்ணிய தேசங்களில் செய்யப்பட்டால் அது பல்மடங்கு பயனை கொடுக்கும் கயை போன்ற இடம் காஷி போன்ற இடம் சரையூ நதிக்கரை கங்கை நதிக்கரை இதெல்லாம் புண்ணியமான கேத்திரங்கள் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் இதெல்லாம் புண்ணியமான நேரங்கள் அந்த நேரம் அந்த காலத்தில் சரியானவனுக்கு கொடுக்கணும் இல்லையோ நம்ம இப்படி தீர்க்க யாத்திரைக்கு போவோம் அந்தந்த வாசல்லே நிறைய பேர் பிக்ஷடிச்சிருப்பா அவர்கள் உண்மையில முடியாதவா எத்தனை இருப்பாள் அளவு கை இழந்தவர்கள் பெண்கள் தீனர்களா இருக்கிறவா வா அப்படி இருக்கிறவாள் எல்லாம் என்ன ஒரே வடக்கு வந்தா மதுரையிலையும் அயோத்தியலையும் பிச்சைக்காரா இருக்காளே இவர்களுக்கெல்லாம் போடுறதா இந்த வந்தாலே இதுதான் அந்த கஷ்டம் நம்ம சுருண்டு வரம்போ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அவர்களுக்கு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ மூன்று ரூபாயோ போடணும் அந்த நதிக்கரையில் இருக்காடு இப்படி யோசிச்சு பாருமலை அவன் இடத்துல தப்பு இருக்கட்டும் சரி இருக்கட்டும் இப்ப நன்னா கைகால் விளங்குறவாளுக்கு போடணும்னு நான் சொல்லவே வரல ஆனா முடியாதவர்கள் எத்தனை பேர் இருப்பா எத்தனை குழந்தைகள் அரட்றாயர் அதுலயும் கிழிஞ்சிருக்கும் அந்த கிழிஞ்சது மூக்குல ஒழுகின்றிருக்கும் அத்தோட வந்து காசு கொடு நான் இது எங்க கோகுலத்துல இருக்கு நந்தகாவில் இருக்கு மசுரால இருக்கு கண்ண அவதாரம் பண்ண இடத்துலயே குழந்தைகளுக்கு இந்த பாடுன்னு சொல்லிட்டால் இத நம்ம பார்த்துட்டு இருக்கலாமா இல்ல கண்ணன் தான் இந்த மாதிரி தன்னோட இருக்கிற குழந்தைகள் கட்டப்படுறத விரும்பி இருப்பாரா அப்போ ஒரு அஞ்சு பத்து ஒரு துணிமணி ஒரு சாப்பாடு ஒரு வேற சோறு இதை நாம பண்ணாமலயும் புண்ணியக்ஷேத்தம் புண்ணிய தேசம் இருந்தால் புண்ணிய காலங்கள் கண்டிப்பா தானமான விபடவே கூடாது அ தானம் அனாலசியம் பார்த்துக்கோ சோம்பல் கூடவே கூடாது சோம்பின்னு நம்ம அனுஷ்டானம் போடும் கடமை ஆற்றதுல இருந்து விடுவோம் அதனால சோம்பல் கூடாது அனசூயா பொறாம கூடவே கூடாது அசூயான்னா பொறாமை அனசூயா பொறாமையின்மை எப்போதும் பொறாமையற்றிருக்க வேண்டும் யார் என்னென்ன நலத்தோடு உள்ளார்களோ இருக்கட்டும் என்கிற திருப்தி வேணும் மனபால ரொம்ப ஆச்சரியமா ஒரு பிரபந்தம் பாடினார் ராமானுஷருடைய திருவடிகள் அவருக்கு அனைத்துமே ஆதிசேஷனுடைய அவதாரம் ராமானுஷரே திரும்ப பிறந்தார் என்று மனபாள மாமணிகள் அந்த மனபால ஆர்த்தி பிரபந்தம் என்ற ஒரு தமிழ் நூல் ரொம்ப ஆச்சரியமா எழுதி உள்ளார் அந்த சுவாமிதல தெரிவிக்கிறார் பிறர் நினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே பிறர் நினுக்கம் இன்னொத்த நன்னா வளராரா அதை பார்த்து பொறாம நான் படவே மாட்டேன் அந்த பெருமை தனக்குன்னு கூறிக்கொள்ளுகிறார் அப்ப வரவரமுனை சம்பந்திகள் ஆறாக இருந்தாலும் அவருடைய அடியார்கள் அனைவருமே பிறர் நினுக்கம் பொறாமையில்லா பெருமை பெற வேண்டும் இன்னொத்த நன்னா இருக்காங்கிறத பார்த்துட்டு நமக்கு எரிய இருக்குங்கிறவங்க கூடவே கூடாது அவன் ஒருவேளை சாப்பிட்டாய்வா அதை கண்டு எரிச்ச பத்து நாலு வேலை பட்டி கலப்பா அப்படிப்பட்ட நிலைய கூடாது சீத்தையும் ராமனும் அவர்கள் கிளம்பி தெற்கு நோக்கி வந்து மந்தாக்கனின் நடித்தரையில் அத்திரி அனசூய சந்திக்கிறார்கள் அவளுக்கு அனசூயான்னு பேர் யார் எவ்வளவு நன்னா இருந்தாலும் அவளுக்கு பொறாம கிடையாது அதோட இல்ல அவளை பார்த்து ஒருத்தரும் பொறாம படத்துக்கே முடியாது அப்படிப்பட்ட பெருமை படைத்தவளாம் நாமும் பொறாமை இல்லாமல் இருக்க வேண்டும் யாருக்கோ பகவான் எப்படியோ கொடுத்து இந்த சம்சாரத்தில் நன்கு வாழ்கிறார்கள் இருக்கட்டும் வேணும்னா நானும் இப்படி நான் வாங்கிக்கிறேன்னு யாருக்கு அடுத்தார்க்கோ அவரே அப்படி வாழ்ந்துடுறாரே என்று பொறாம போறக்கூடாது மேலும் அதே வேலையில இருக்கோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சங்கீத வித்வான் அடுத்த சங்கீதக்கார பார்த்து போறாமே உபன்யாசகர் அடுத்த உபன்யாசகரை பார்த்து போறாமே ஓட்ட பண்டைய வீரர் அடுத்த ஓட்ட பண்டைய வீரரை பார்த்து போறாமே ஆனா இதுல ஆச்சரியம் தெரியுமா ஒரு உபன்யாசகருக்கு ஓட்ட பந்தாமர்களுக்கு அர்த்தம் இல்லை இறைவன் அவனவனுக்கு தனி ஸ்கில்ஸ் கொடுத்திருப்பார் அவனவனுக்கு தனி திறமை கொடுத்துருப்பார் அந்த திறமை இன்னொருத்தர் இடத்துல இருக்காது ஆனா அந்த இன்னொருத்தர் திறமையே பார்த்து நாம் பொறாமப்படுறது கூடாது அப்ப அனசூயா கஷமா பொறுமை யார் பொறுக்கிறானோ அவன்தான் பூமி ஆழ்கிறான் ராமன் ஏற்றுக் கொண்டார் பொறுத்து கொண்டான் எத்தனை கஷ்டத்தை ஆச்சாரியர்கள் ஏற்றிருந்திருப்பார் அந்த பொறுமை மிக முக்கியம் நிகரான பொறுமை வேணும் அவளவுக்கு இல்லை ஓரளவுக்கான் இருக்க வேண்டும் கடைசி திருதிகி தைரியம் நூறு பக்கம் கௌரவர்கள் நூறு பேர் இந்த பக்கம் நிற்கிறார் பாண்டவர்கள் அஞ்சு பேர் அந்த பக்கம் பெரிய சைன்யம் குருக்ஷேத்திர போறதான் நினைச்சது அப்ப தர்மபுத்திரன் சொல்றாரு அர்ஜுனன் சொல்றார் யாரார் எந்தெந்த பக்கத்துக்கோ போகலாம் இது தர்மத்தின் பக்கம் அது அதர்மத்தின் பக்கம் எந்த பக்கம் மாறிக்கணும்னு இருக்கோ அவரவர்கள் மாறிக்கலாம் துரியோசனுடைய தம்பிகளுக்குள்ள ஒத்தனே ஒத்தன் அந்த பெரிய யுத்த மாறி வந்தானும் என்ன தைரியம் எனக்கு எடுத்த செயலில் தர்மத்தில் தைரியம் இருக்க வேண்டும் யார் சொல்றத கண்டும் கலைங்குடக் கூடாது இந்த ஆறு பண்புகள் இருந்தால் இவ்வுலகத்தில் சிறப்பே வாழ்கிறான்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 நாள்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழ்வா